வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதாம் ஆண்டு தாமஸ் ஆல்வா பொன்னம்பலம் அருணாச்சலம் அவர்களுக்கு சர்பட்டம் பக்கிங்ஹாம் அரண்மனையில் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு சோவியத் நீராவி கப்பல் செல்யூஸ்கின் ஆக்டிக் பெருங்கடலில் மூழ்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது சோவியத் படைகள் ஹங்கேரியின் புட்டபெஸ்ட் நகரை ஹிட்லரின் நாசி படைகளிடமிருந்து மீட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஃப்ராங்க் செல்வி என்ற விளையாட்டு வீரர் கிளப் Basketball போட்டிகளில் 100 புள்ளிகளை குவித்த வீரர் என்ற ஒரே ஆட்டத்தில் நூறு புள்ளிகளை குவித்த வீரர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிரான்ஸ் தனது முதலாவது அணுகுண்டை சோதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு இரண்டு ஜெர்மனிகளும் இணைவது குறித்த இரண்டு கட்ட திட்டம் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆண்டு வளைகுடா போரின் போது தீவிரவாதிகள் முகாம் என சந்தேகிக்கப்பட்டு நேச அணியினரால் ஒரு பதுங்குகுழி வெடிகுண்டு வீசி தாக்கப்பட்டது இதில் நானூறு ஈராக் பொதுமக்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நேபாள மக்கள் புரட்சி மாவோயிசவாத போராளிகளால் ஆரம்பிக்கப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அமெரிக்காவும் ஐரோப்பிய விண்வெளி கழகமும் இணைந்து சனிக்கோல் ஆய்வுக்குச் செலுத்திய காசினி விண்கலம் சனியின் காலிப்சோ எபிமீதியஸ் ஜானஸ் டெத்னைஸ் மற்றும் மீமாஸ் ஆகிய சந்திரன்களை தொலைவில் கடந்து சென்றது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு சரோஜினி நாயுடு இந்திய சுதந்திர போட்ட இந்திய சுதந்திர போராட்ட வீராங்கனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அ மருதகாசி தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வே யோகேஸ்வரன் இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ரூபையா பண்டா ஜாம்பியா அரசு தலைவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ரிச்சர்ட் வாக்னர் ஜெர்மன் இயக்குனர் மற்றும் இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செய்கு தம்பி பாவலர் தமிழறிஞர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கிருத்திகா தமிழக எழுத்தாளர் இரண்டாயிரத்தி ஆண்டு பாலு மகேந்திரா தமிழ் திரைப்பட இயக்குனர் இன்னாலின் சிறப்புகள் என்று உலக வானொலி நாள் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களை